வணக்கம் நற்றினையின்ேழாவது செய்தி சேவை மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் இருபத்தி ஒராம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் காவிரி விவகாரத்தில் தமிழக முதல்வர் பழனிசாமியும் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினும் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் த பாண்டியன் தெரிவித்துள்ளாா் யூ டியூப் பயன்படுத்துவதில் உலகிலேயே தமிழகம் மூன்றாவது இடம் பிடித்திருக்கிறது தமிழர்கள் சமையல் பாடல் காமெடி வீடியோக்கள் அதிகம் பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வருகிற எட்டாம் தேதி சென்னை ஒய் மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்தார் திமுக தலைவர் கருணாநிதியை கவிஞர் வைரமுத்து சந்தித்து பிணற்கொண்ட சிங்கமே பேசு என ஒரு கவிதை வாசித்து காட்டியுள்ளார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் பணிகள் தொடங்கிவிட்டன என்று மத்திய நீர்வளத்துறை இணை மந்திரி அர்ஜுன்ராம் மேக்வால் கூறியுள்ளார் நாகாலாந்தில் நெய்பியூடியோ தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கவர்னர் பி பி தெரிவித்துள்ளார் தன் நிறுவனத்தில் வேலை செய்யும் பெண்களை சிபிஐ தேவையில்லாமல் கைது செய்கிறார்கள் என்று நிரவ் மோடி பகீர் குற்றச்சாட்டு வைத்துள்ளார் பொதுத்துறை வங்கிகளில் நடைபெறும் நிதி மோசடிகளால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் மேகாலயா சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை பலம் கிடைக்காததால் அங்கு தொங்கு சட்டப்பேரவை அமைந்துள்ளது மத்திய நிதியமைச்சரான அருண்ஜேட்லி மாநிலங்களவைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மாயமான மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் பணி வரும் ஜூன் மாத இறுதியுடன் நிறுத்தப்படும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் அண்டார்டிகாவில் பெங்குயன்கள் அழிந்து வருவதாக கூறப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள தீவில் பதினைந்து லட்சம் பெங்குயன்கள் குவிந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சிக்காக அமெரிக்கா வாழ் இந்தியருக்கு ரூபாய் ஏழு கோடி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது சீன நாடாளுமன்றம் கூட்டத்தொடரில் அதிபர் ஜி ஜின்பிங் வாழ்நாள் முழுவதும் இப்பதவியில் நீடிப்பதற்கு ஏற்ற வகையில் அரசியல் சாசன சட்டம் மாற்றி அமைக்கப்பட உள்ளது கோவையில் உள்ள இன்ஜினியரிங் பொருள் உற்பத்தியாளர்கள் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் பத்தாயிரம் கோடிக்கு ராணுவ தளவாடம் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தால் வேலைவாய்ப்புகளும் பெருகும் அதற்கு புதிய முதலீடுகளை உருவாக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ஸ்ரீ தெரிவித்துள்ளார் கொச்சையில் மார்ச் பத்து அன்று வன்பொருள் நிறுவனங்கள் ஊக்குவிக்கும் விதமாக மேக்கர் வில்லேஜ் நிறுவனம் ஒருநாள் தேசிய மாநாடு நடத்த உள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாந்து நகரில் நடைபெற்ற காமன்வெல்த் நீச்சல் போட்டியில் 99 ஒன்பது வயதான ஜார்ஜ் என்பவர் ஐம்பத்தி புள்ளி ஒன்று இரண்டு வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து உலக சாதனை படைத்து அசத்தியுள்ளார் துபாயில் நடைபெற்ற டியூட்டி ஃப்ரீ டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் ஸ்பெயின் வீரர் படிஸ்திட்டா அதர்ட் முதலிடத்தை தட்டிச் சென்றார் பாலிஸ் கிளப் சார்பில் வேலம்மாள் கல்விக்குழுமம் ஆதரவுடன் பதினெட்டாவது தேசிய பீச் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை பெசந்த் நகரில் உள்ள எலியார்ட்ஸ் கடற்கரையில் இன்று முதல் ஏழாம் தேதி வரை நடக்கிறது திரைச்செய்திகள் சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள டூ பாயிண்ட் ஓ படத்தின் டீசர் இணையதளத்தில் சட்டவிரோதமாக பதிவேற்றப்பட்டது படக்குழுவினரை அதிர்ச்சியடிய செய்துள்ளது பாகுபலி டூ படத்தில் இடம்பெற்றிருந்த சாகோரே பாடலை யூ டியூபில் நூறு மேற்பட்டோர் பார்க்கப்பட்டு புதிய சாதனை படைத்துள்ளது இதைத் தொடர்ந்து பாகுபலி த்ரீ படத்தை ராஜமௌலி உருவாக்க செய்திகள் வெளியாகியுள்ளன